அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போ ஓமளவும் ஓர் நோய் ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவோமளவும் ஓர் நோய் புல்லறிவாண்மையில நம்ம எட்டாவது குரலை படிச்சிருக்கோம் இப்போ இந்த குரல் என்ன சொல்கிறதென்றால் அதாவது பெரியவங்க சொல்கிற வார்த்தையும் கேட்க மாட்டான் தானும் தன்னுடைய சுயபுத்தியால் சிந்தித்து ஒரு நல்ல காரியத்தை செய்ய மாட்டான் அப்படிப்பட்டவன் அதாவது அப்படிப்பட்ட மனிதன் மனித உடலில் வாழ்கிற உயிர் அவனுக்குள்ளேயும் உயிர் இருக்குது மனம் இருக்கு உடம்பு இருக்குது ஆனால் அவன் இந்த சமுதாயத்துக்கு ஒரு நோய் மாதிரி விளங்குகிறான் எப்படி நோயை நாம் நீக்கணுமோ அப்பேற்பட்டவரை நீக்க வேண்டி இருக்கும் என்பது தான் விஷயம் நம்ம சொல்கிறோம் இல்லையா தனக்கும் புத்தி கிடையாது சொல் புத்தியும் கிடையாது சுய புத்தியும் கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி ஏவவும் செய்கலான் ஏவவும்னா அறிவுடையார் சொல்லவும் அறிவுடையார் வந்து சொல்லி செயல்படுத்துறது அப்படியாவது பெரியவங்க சொல்ற வார்த்தையை கேட்டு நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் அதுவும் பண்ணுறது இல்லை ஏவுதல்னா தோன்றது கட்டளை இடறது அதனால ஏவமும் செய்கலான் சொன்னாலும் செய்ய மாட்டான் செய்கலான்னா செய்ய மாட்டான் தான் தேரான் அறிவுடையார் சொல்லாட்டாலும் தானாகவாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை தெரிஞ்சு எது வாழ்க்கையில் உயர்ந்தது அப்படின்னு தெரிஞ்சு எதா எதா செய்வானான்னா அதுவும் பண்ண மாட்டான் வாழ்க்கைக்கு பயனுள்ள பெரிய விஷயங்களையெல்லாம் யோசித்து பார்க்குறதே இல்லை அது மாதிரி அவன் வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு நோய் மாதிரி இருக்கான் நமக்கு இப்படி இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அப்படிப்பட்டவர்கள் சமுதாயத்தில் அது புல்லறிவுங்கிறது இருக்குங்கிறார் திருவள்ளுவர் இல்லாட்டி இதுக்கு இந்த அறியாமைக்கும் பேதமைக்கும் புல்லறிவான்மைக்கும் இவ்வளவு குரல் சொல்லியிருக்காரு மொத்தம் இருபது குரல் சொல்கிறார் எல்லாம் ரெண்டும் சேர்த்து அறியாமையைத்தான் குறிக்கிறது பேதமை என்பதும் புல்லறிவான்மை என்பதும் பொதுவாகவே அறியாமையைத்தான் குறிக்கிறது அறிவை வளர்க்க விரும்பாதவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை உணராதவர் அறியாமை நீக்கி அறிவை பெற விரும்பாதவர் அப்பேற்பட்டவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் சமூகத்தில் இவர்களெலாம் இருப்பார்கள் இவர்களை எப்படி நடத்த வேண்டும் அல்லது அரசன் குடும்பத்தினர் எப்படி அவனை வழிக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசித்து தான் செயல்பட்ட ஆகணும் இவங்க வந்து இடையூறு பண்ணிகிட்டே இருப்பாங்க சமூகத்துக்கு இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது ஒரு விதமான வியாதி தான் இது அதை நம்ம நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதாவது ராமாயணத்தில் கம்பர் சொல்லுகிறார் தாடகையோட நெஞ்சில் ராமனோட அம்பு தங்காமல் சீக்கிரம் வெளியில் போயிடுச்சான் அப்போ என்ன சொன்னார் கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றன்றேன்னர் பர் அதாவது பெரியவங்க நல்ல சொன்ன பொருள் அந்த வார்த்தை இல்லை சொல்லு கூட இல்லை பொருள் வந்து எப்படி உள்ளே போய் தைக்காதோ பெரியவங்க சொல்கிற வார்த்தையோட அர்த்தம் மனசில் பதியாமல் எப்படி போயிடுறதோ அப்படி போயிடுறதுங்கிறத இங்கே நாம் சிந்திச்சு பார்க்கலாம் ஒருத்தனுக்கு பார்வையும் இல்லை காதும் கேட்காது அவனுக்கு போய் ஒருத்தன் வழி சொன்னான்னா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இவங்களுக்கெல்லாம் நம்ம போய் புத்தி சொல்கிறதும் அப்படிங்கிறதும் இதில் அடங்கி இருக்கிறது ஆகவே இதை நாம் வந்து புரிஞ்சுக்கணும் சமூகத்தினுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நாம் பெரியவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாமளும் சுயமாக சிந்தித்து சமூகத்துக்கு நன்மை செய்வதன் மூலம் இந்த உடலிலே வாழ்கின்ற உயிர்களாகிய நமக்கு நன்மையை செய்து கொள்ள வேண்டும் மனித உடல் கிடைப்பது அரிது அறிவை வளர்ப்பதற்காகவும் அன்பை வளர்ப்பதற்காகவும் அறத்தை கடைபிடிப்பதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து பெரியோர்களுடைய சொற்களை கேட்டு நாமும் சிந்தித்து நல்ல செயல்களை செய்து வருவோமாக எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில்